தலைப்பு தன்னம்பிக்கை பிடித்த வாழ்க்கைய வாழ்பவர் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவர் புத்திசாலி ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை இனி அடுத்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க பழகு என எச்சரிக்கும் ஓர் ஆதாரம்தான் படித்ததில் பிடித்ததும் மனதில் உதிர்ந்தது அன்புடன் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவத் கணேசன்